प्रपन्न पारिजाताय तोत्र कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையயா நமவிதைய மாம் சோம பாத்த பைரிஷ் சுவத்தியே தே புணியமாசாந்திரோக்கிவ்யா திவி தேவோன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராஜவித்யா ராஜகுகிய யோகம் என்கிற தலைப்பில் இந்த அத்தியாயத்தில் முதல்ல இதனுடைய விஷயப் பிரயோஜனங்களையெல்லாம் சொல்லி பிறகு ஈஸ்வரனுடைய லக்ஷணத்தையும் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கான உபாயங்களையும் உபதேசம் பண்ணினார் ஈஸ்வரனை அறிஞ்சு ஈஸ்வரனை தியானம் செய்து ஈஸ்வரனை அடையணும் அதாவது ஆனந்தமே வடிவான ஆண்டவனுடைய இலக்கணங்களை எல்லாம் அறிந்து ஆனந்தமே வடிவான ஆண்டவனை எப்படியெல்லாம் சார்ந்திருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சார்ந்திருந்து ஆனந்தமாகிய ஆண்டவனை நாம் உணர வேண்டும் இப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் இந்த இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சகாம பக்தர்களை பற்றி சொல்கிறார் பொதுவாக இங்கே சொல்லக்கூடிய விஷயம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களை பற்றின விஷயம் திரைவித்யாகா திரைவித்யாகனு சொன்னால் மூன்று வேதங்களை அறிந்தவர்கள் அதாவது யாகம் செய்யணும்னா மூன்று வேதங்கள் மிகவும் அவசியம் யாக விதிமுறைகளை சொல்லுகின்ற எஜுர்வேதம் யாகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ருக்வேதம் அதை இசை வடிவமாக பாடக்கூடிய சாமவேதங்கள் இந்த மூன்றோட துணை கொண்டுதான் யாகங்கள் செய்ய முடியும் அதனால் பகவான் சொல்கிறார் திரைவித்யாக மாம் யஜ்ஞி இஷ்டுவா பிரார்த்தையந்தே என்னை யஜ்யங்களால் வழிபட்டு அது இன்னும் சில அடைமொழிகளெல்லாம் கொடுக்கிறார் சோமப்பாகா அதாவது இறைவனுக்கு சோமலத்தை அப்படின்னு ஒரு கொடியினுடைய சாரை பிழிஞ்சு இந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதில் சிறிதளவு பிரசாதமாக சாப்பிடணும் அதனால் அவர்களுக்கு பேர் சோமப்பாகா சோம யாகங்களெல்லாம் செய்து அதனுடைய பிரசாதத்தை பருக்பவர்கள் பூத்த பாப்பாகா அவர்கள் இப்படிலாம் வேள்வி செய்யறதுனால அவர்கள் தங்களுக்கும் சமூகத்துக்கும் தவறுகளை செய்கிறது இல்லை அதனால் பூத்த தவறுகளை அழித்து கொள்கிறார்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு தங்களை தூய்மைப்படுத்தி ஆக மூன்று வேதங்களை அறிந்தவர்கள் மூன்று வேதங்களை அறிந்து யாகங்களை செய்கின்றார்கள் அதன் மூலம் அவர்கள் இறைவனுடைய நிவேதன பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு தூய்மையாக ஆகிறார்கள் யஜங்களால் இறைவனை வழிபட்டு என்ன கேட்கிறார்கள் இறைவனிடத்தில் ஸ்வர்கத்தி பிரார்த்தையன் சொர்க்கலோகத்தில் வாழ்வதற்கான வாழ்க்கையை பிரார்த்திக்கிறார்கள் சொர்க்கலோகத்தில் போனால் நோயில்லாமல் நீண்ட நாள் வாழலாம் அங்கே புல நன்றாக நுகரலாம் இன்னும் சௌகரியமான வாழ்க்கையை வாழலாம் ஆக சொர்க்கியை சொர்க்க வாழ்க்கையை பிரார்த்தையன்தே அவர்கள் வேண்டுகிறார்கள் இறைவனிடத்தில் பூஜை பண்ணி அதெல்லாம் கேட்கிறார்கள் எங்களுக்கு நல்ல உடம்பும் நல்ல புலனின்ப வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அதனால் என்ன கிடைக்கிறதுன்னா அப்புறம் இந்த உடம்பில் இருந்து இறந்த பிறகு அவர்கள் தே புண்ணியம் ஆசாத்திய சுரேந்திரலோகம் புண்ணியம் ஆசாத்திய புண்ணியம் சுரேந்திர லோகம் புண்ணியம் செய்ததுனால அடையப்படுகிற தேவேந்திரலோகம் சுரேந்திரலோகம்னா இந்திரலோகம் அதுவும் சுரேந்திரலோகம்னா தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரன் வாழ்கின்ற உலகத்தை அடைந்து அங்க தேவசரீரம் எடுத்து திவி அந்த சொர்க்கத்தில் திவின சொர்க்கத்தில் திவ்யான் தேவ திவ்யமான தெய்வீகமான தேவ போகங்களையெல்லாம் புலநின்பங்களை எல்லாம் அஷ்னந்தி நுகருகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இதை கம்பேர் பண்ணுவார் இதெல்லாம் அந்த பலன் முடிஞ்ச உடனே அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அர்த்தம் ஆக இது வேண்டாங்கிறத குறிக்கிறதுக்காக தான் சொல்கிறார் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படித்ததையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆகவே இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அளவுல அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் பிரார்த்தையே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்நந்தி திவ்யான் திவி தேவான் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்